கற்க கஷடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக இந்த குரல் அடிக்கடி நாம் படித்திருக்கிறோம் எதகை நாம் கற்க வேணுமோ அதை ஐயன் திரிவர சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கற்க வேணும் கற்றபின் நன்கு படித்து முடித்த வெட்பாடு நிற்க அதற்கு தக அது தகுந்த ஒழுக்கத்தோடே வாழ வேண்டும் வெறும் கல்வி மட்டும் இருந்தால் போதாது கல்விக்கு ஏற்ற ஒழுக்கம் இருக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் இந்த குரல் நமக்கு ஓதுகிறது விதர திருத்தராஷ்டிர நடத்திலே சொல்லுகிறார் இப்போ ஒரு நாலு விஷயம் உனக்கு சொல்லப்பரேந்திருக்கிறார்கிறா இந்த நாளும் படித்த படிப்பிற்கு தக்கா போல நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் இதை மாற்று கருத்தாக வேறேதோ பயனுக்காக செய்ய போனாயானால் அனைத்தும் கட்டுப்போய்விடும் இப்போ ஒரு செயலை நாம செய்வோம் அந்த செயல் எந்த பயனுக்காக செய்யப்படுகிறதோ அதற்கு அந்த செயலுக்கே பெருமையோ இழிவோ கிட்டும் இப்ப நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்காக எத்தனையோ தியாகிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் ஆங்கிலேயர்களோட சண்டையிட்டு இருக்கிறார்கள் வீரப்பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இப்ப நாம திடீர்னு உத்தரப்போட்டு அடித்தோம் இதை சூட்டுட்டோன்னு வச்சுங்களோ உடனே நமக்கு தண்டனை தான் கட்டும் யாரும் தியாகி பட்டம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் போராட்டத்துக்காக அதே செயலை ஒருத்தர் செய்தால் அவருக்கு தியாகி பட்டம் கிடைக்கிறது அப்போ ஒரு செயலை நாம் எதற்காக செய்கிறோமோ அந்த பர்பஸ் அந்த பயனை குறித்து அந்த செயலே இரண்டு வகைப்படும் நல்ல செயலாகவும் கருதப்படலாம் தீய செயலாகவும் கருதப்படலாம் இது ஓரோரிடத்திலையும் நம்ம பார்க்கிறதா இருக்கும் இப்போ நம்ம ஓங்கி ஒரத்த குரல்ல நிறுத்த வசத்தினாத்தான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா உயர்த்தி தான் நிறுத்தப்படியா அப்படின்னு கேட்டு விடலாம் இதே ஒரு நல்ல படித்தவர் ஒழுங்கா நன்னா பேசக்கூடியவர் நல்ல விஷயம் பகவானை பத்தி பேசிட்டு இருக்கார் அப்ப நேரம் அவர் முன்னாடி போய் நின்று இப்ப நிறுத்த போகிறீர்களா இல்லையா அப்படின்னு சொன்னா அதே வார்த்தை தப்பாடுறது இல்லையா அப்ப ஒரே வார்த்தை தான் அது எங்கு யாரிடத்தில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறதோ அதற்கு தக்கா போல வார்த்தையே மாறிவிடுகிறது செயல்களை சொல்ல போறார் இது செய்ய வேண்டியதுக்காக செய்யப்பட்டால் உடனடியாக மிகுந்த நன்மை பயக்கும் ஆனால் வெறும் கௌரவத்துக்காகவோ வரட்டுத்தனத்துக்காகவோ புகழுக்காகவோ இவை நான்கும் செய்யப்பட்டால் அது நன்மை செய்யாது தீமையில கொண்டு போய் விட்டுவிடும் இப்போ அணு ஆயுதம் எடுத்துக்கொள்வோம் இப்ப நியூக்ளியர் எனர்ஜி இருக்கே அந்த அணுசக்தி அணுசக்தி எத்தனையோ நல்லத்துக்காக பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் பயன்படுத்தினால் நன்மை தரும் தீமைக்கு பயன்படுத்தினால் தீமை தான் கொடுக்கும் அதை போல ஒரு நாளை பார்க்க போறோம் இவை நான்கும் நாம் எதற்காக செய்கிறோமோ அதுக்கு தகுந்ததான் பலத்தை கொடுக்கும் இந்த நாளோட நாலு நாளா சொல்றத முடிச்சிருப்பார் அப்புறம் அஞ்சா சொல்ல ஆரம்பிச்சிருப்பார் கடைசி மானேனமுத மான யஜஹான் சத்வாரி இவை நான்கும் கர்மாணி அபயங்கராணி நம்முடைய பயத்தை போக்கவல்ல செயல்கள் இந்த நாலு செயல்களையும் இன்னத்துக்கா பயம் போடும் உயர்ந்த கிடைக்கும் மோட்சமே கட்டும் இல்லம் பிரயச்சந்தி அயதா கிருதானி எப்படி சாஸ்திர செய்யணும்னு சொல்லிருக்கோ அப்படி செய்யாமல் என்ன தவறான முறையில இப்ப கடைப்பிடிக்க ஆரம்பித்தால் அப்ப இல்லாத பயத்தையும் கொடுத்துடும் நல்ல வழியில செஞ்சோம்னா இருக்கிற பயம் போடும் மோக்மே கட்டும் தப்பான வழியில செஞ்சுவிட்டேன் பயம் வந்துடும் நம்ம தான் ஜாகிரதையா இருக்க வேண்டும் மான அக்னிஹோத்திரம் தினப்படி செய்யப்பட வேண்டிய அக்னிஹோத்திரம் அக்னி காரியம் இது ஒத்தொத்தனுக்குமே முக்கியம் ஒரு ஒருவர் ஒரு ஒருவருடைய முறையில் அவருக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கிற முறையில் அக்னியை தொழ வேண்டும் ஒத்தொத்தனுக்கும் வீட்டில் மூன்று அக்னிகள் கூடப்படுகின்றன குளித்து மூன்று அனலையோம்பும் குறிகோள் அந்த அளவு தன்ன ஒளித்துட்டேன் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதிக்கிறார் இந்த மூன்று நெருப்புகள் நெருப்பு ஆராசிக்கிறது ரொம்ப நாளா உள்ளது தீய போய் ஆராதிப்பாளன்னா அது அக்னி பகவான் அக்னே நய சுபதாராயேன்னு சொல்லுவார்கள் அந்த அக்னிக்கு ஹோதாவாக இருந்து நாம் அக்னிஹோத்திரம் தினப்படி செய்ய வேண்டும் அதை நல்லத்துக்காக செய்ய வேண்டும் உயர்ந்த பயனுக்காக லோகக்ஷேமாய் என்னுடைய விதிக்கப்பட்டிருக்கிறது இது இது பண்றதுனால நமக்கு நலம் உலகத்துக்கு நலம் இதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லிருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணப்பட வேண்டும் மான அக்னிஹோத்திரம் அடுத்து ஊத்தமான மௌனம் நல்லத்துக்காக காக்கப்படும் மௌனம் ார் அது எதற்காக பெரிய ஆபத்தோ நல்லதோ ஏற்படும் இருக்க வேண்டிய இடத்துல நல்ல மௌனமா இருந்து ரொம்ப நல்லாத்தையும் நடிச்சுட்டு போயிடலாம் இல்ல மௌனமா இருந்ததுனாலே ஊரே கட்டு குட்டி சுவரான இடம் இருக்கு அதனாலதான் ரெண்டையும் சொல்றாரு மான மௌனம் ஒழுக்கமா தேவையான இடத்துல காக்கப்பட்ட மௌனம் அது உயர்ந்ததை கொடுக்கும் இல்ல தப்பான இடத்துல மௌனம் காசிட்டும் கண்ட இடத்துல கொண்டு போய் மூணாவது மானேன அதீத்த மூட்டை கல்வி கற்க வேண்டும் ஒரு ஆசானிடத்தில் கற்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் நமக்கு ஞானம் வளர வேண்டும் இதற்காக கல்வி கற்க வேண்டும் கல்வி கத்து இந்த ஊரை என்ன பண்றேன் பார் அப்படிங்கிற எண்ணத்தோட அல்ல அப்ப இந்த கல்வியே உயர்ந்ததற்கும் பயன்படுத்தப்படலாம் இல்ல நிறைய பேர் ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் வாங்கினுட்டு ஊரிலேயே குண்டு வெடிக்கிறதுக்காகவோ நெருப்ப வச்சுருக்காகவோ அவாவா தெரிஞ்சுக்கலாமே ஓஹோன்னு படிச்சவா தானே அத்தியம் அப்ப ஒரே படிப்பு நல்லத்துக்காக பயன்படலாம் தீயத்துக்காகவும் பயன்படலாம் மானேன அதீ தமுத்தர் கடைசியா மான யஜ ஒருத்தர் யாகம் பண்ணுகிறார் யஜம் பண்ணுகிறார் ஹோமம் பண்ணுகிறார் இவை அத்தனையும் லோகக்ஷேமமாகத்தான் செய்யப்பட வேண்டும் ஏன்னா யாக யஜம் பண்ணி இன்னொருத்தரை கெடுக்கிறதுக்கு வழி இருக்கு சேன யாகம்னு ஒன்னு இருக்கிறது அதை பண்ணா நம்முடைய பகைவன் அழிந்தே போய் விடுவான் இதை யாரான ஒருத்தர் பார்த்துட்டு சுவாமி அந்த சேன யாகம் என்ன இருக்கு அப்படின்னு விசாரிச்சுன்னு ராஜிங்கோ வர வேண்டாம் வேற உங்களுக்கு தெரிஞ்ச வேத வித்துக்கள் ஆறு இடத்துலையும் கேட்கறதுக்கும் போக வேண்டாம் இதை பண்ணவே கூடாது சாஸ்திரம் சொல்லிருக்கேன்னா அது ஏதோ ஒரு பயனுக்காக சொல்லியிருக்கிறது திரைகுண்ண விஷயா வேதாகுண்ணோ பவார்ஜுனான்னு சொல்றார் யாருக்காகவோ அது நமக்காகவோ சொல்லப்பட்டதல்ல அது வந்து மேல ஒரு கழுகு பருதுன்றது அப்ப கீழே ஒரு பிள்ளை தின்பண்டம் வச்சிருந்தான்னா கழுகு கண்ணு கழுகு பார்வைங்கிற ஒரே இறங்குக இறங்கும் கையில இருக்கிற மைசூப்பாக புரிஞ்சி போடும் அதை போலதான் அது சேனையாகம் சேனையாகத்தை பண்ணினால் நம் பகைவனுடைய உயிரை எப்படி ஒரு பருந்து கருது ஷட் பரிசு போடுமோ அதை போல இந்த யாகம் பகைவனுடைய உயிரையும் பறித்துவிடும் இந்த யாதத்தை நாம செய்யலாமா ஒரு யாதம் அந்த யாகம் உலகத்தின் நன்மைக்காக செய்யப்பட்டதாக நம் நன்மைக்கு இருக்கலாம் உலக நன்மைக்காக இருக்கலாம் ஆனால் எந்த தீயதுக்கும் பயன்படுத்தக்கூடாது தீயதுக்கு பயன்படுத்தப்படுகிற சில அபிசார வித்தைகள் எல்லாம் வேதங்களில் கூட உள்ளன ஆனால் அந்த பகுதியை நாம் தீண்டுவதே கூடாது அதை அத்தியனம் கூட பண்ணவர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவர்களும் அதை நல்லத்துக்காகத்தான் பயன்படுத்தணுமே தவிர தீமைக்காக பயன்படுத்துறது கூடாது இப்ப பல இடத்துல நம்ம பேசிக்கிறோம் பில்லி வச்சுறது சூன்யம் வச்சுறது எடுப்பு ஏவல் கருப்பு காற்று எதோ சொல்றோம் பாருங்க இதுல பல விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம் நிஜத்துல பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவள இன்னைக்கு இருக்காளா அதுவே தெரியாது ஏன்னா இது பண்றதுக்கு நியம அதிகமாக வேணும் நம்ம என்னமோ போவோம் ஏதோ பொம்மை இருக்கு அதுல குத்தி வச்சுடுறா அப்ப உடனே நமக்கு ரொம்ப குத்தல் ஏற்பட்டுடும் இருக்கு பாருங்க ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி செய்யறதுக்கு சக்தி இருந்தவா ஏன்னா அதுக்கு நிறைய ஜபம் அதுக்கு ஆசார அனுஷ்டானம் இருக்க வேண்டும் அதுக்கு விரதம் அனுஷ்டிக்கணும் முதல்ல அதை போலாம் இப்ப ஒண்ணு ஆள் இல்லை அதுவே ஒருவேளை நல்லதுன்னே வச்சு கொண்டலாம் அப்படின்னு இந்த மாதிரி எடுப்பு பில்லி எல்லாம் வைக்கிறதுக்கு ஆளும் இல்லை அப்படியே தான் இருந்ததுன்னாலும் வச்சுங்க அதுக்குன்னு பெருமாள் ரெண்டு விதேசத்துல சேவை சாதிக்கிறார் ஒருத்தர் தள்ளி போனோம்னால் ஆச்சரியமா குணசீலத்துல பெருமாள் இருந்து கொண்டிருக்கிறார் மற்றொரு பக்கன் சோழசிம்மபுரம் சோழிங்கர் யோக நரசிம்ம சுவாமியும் கடிவான் நேமிப்பிரான் தமர்போந்தார் பெருமானுடைய சக்கராயுதம் அதுதான் இந்த இத்தனையுமே போக்கவல்ல திறமை படைத்தல் ராமானுஜர் எப்ப பூ உலகத்தில் அவதரித்தாரோ பொலிக பொலிக பொலிக போயிட்டு வல்லியூர் சாபம் நரியும் நரகமும் நைந்த இனிமே இதுகளுக்கெல்லாம் வேலையே கிடையாது என்ன இந்த சக்திகள் அனைத்தையும் ஓட்டி விட்டார் சுவாமி சொல்ல வந்தேன் அப்ப யாகயஜம் நன்மைக்காக செய்யப்பட்டால் நன்மை பயர்த்தும் தீயக குறித்து செய்யப்பட்டால் தீமையில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மையே ஆபத்துல கொண்டு போய் விட்டுவிடும் அதனால இப்ப நாலு விஷயம் சொல்லிவிட்டார் இந்த நாலுமே இந்த பக்கத்துக்கும் பயன்படுத்தலாம் அந்த பக்கத்துக்கும் பயன்படுத்தலாம் இந்த நாலு சரிவர பயன்படுத்தாவிட்டால் அதுல முக்கியமா நாலாவது என்ன பாருங்க அது திரும்ப நம்மையே அடித்தாலும் அடிக்கும் இப்ப அந்த நாளை பத்தி விளக்கமா சொல்றேன் மான அக்னிஹோத்திரம் தினப்படி அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டியவர்கள் இருக்கிறவா பண்ண வேண்டும் வீட்டில் இருக்கும் பகவானை பூஜிக்க வேண்டும் அக்னி எந்தெந்த ரூபத்துல நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துறோம் ரெண்டு முக்கியமான ரூபம் ஒன்னும் நமக்காக மற்றொன்னு பகவானுக்காக ஏன் ரெண்டுமே பகவானுக்காகன்னு கூட சொல்லிக்கலாம் ரெண்டுமே நமக்காகனு கூட சொல்லலாம் எதுன்னு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சு ஒன்னும் அடுப்பெரிக்கு நெருப்பு சமையல் பண்ண வேணும் அது எரிஞ்சாத்தான் முடியும் அந்த நாளில் விறகு அடுப்பு வச்சிருந்தோம் கறி அடுப்பு வச்சிருந்தோம் இந்த நாளில் கேஸ் அடுப்பு வச்சுருக்கோம் ஏதோ ஒன்றும் நெருப்பு இல்லாத சமைக்கிறதுக்கு முடியாது இந்த சாமியை நாங்கள் வந்து எலக்ட்ரிக் ஓவன் வச்சுருக்கோம் நெருப்பு இல்லையா அதுவும் ஒரு சக்தி எனர்ஜி தானே அந்த சூடு சக்திங்கிறதே நெருப்புனுடைய சக்தி தான் அந்த சக்தி இல்லாம நாம சமைச்சுட முடியாது அப்ப ஒரு பக்கத்தில் சமைப்பதற்காக நெருப்பு இன்னொரு பக்கத்தில் பெருமானுடைய சன்னிதானத்தில் விளக்கேற்றுக்கிறோம் அந்த நெருப்பு அவருக்கு ஆரத்தி காட்டுகிறோம் அந்த நெருப்பு அப்ப ஒரு பக்கத்துல பெருமானுக்கு ஏற்றப்பட்ட விளக்கு அது ஒரு நெருப்பு சமைப்பதற்கு உபயோகப்படுவது என்ன லாபம்னா சமைக்கிறது உபயோகப்படுற நெருப்புனால நமக்கு நாம தான் சாப்பிடுறோம் அவர் சன்னிதியில விளக்கேற்றி வைக்கிறோம் அப்ப அவருக்கு இல்ல இல்ல சாமி சமைச்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அவரா சாப்பிட போறார் அதையும் நான் தானே அதனால சமைக்கிற நமக்கு நமக்கு அது புரியுது அப்ப அவருக்குன்னு சொல்லலாமே என இந்த உண்ணுகிற உணவர்த்தனையும் அவருக்கு கொடுத்து அவர் கண்டு அருளிய பிற்பாடு மிச்சத்தை நாம் உண்டோமென்றால் தான் யஜ்யசிஷ்டாசின முச்சந்தே சர்வ கில்பிஷை ஏ பசன் கண்ணன் கீதையில சொல்றார் யாரொரு சமைத்து யாகசேஷமான அன்னத்தை எனக்கு படைக்காமல் தானே உண்டு விடுகிறானோ அவன் பாவத்தை உண்டுகிறான்றான் அப்ப உண்மையில நாம சமைக்கிறதே பகவானுக்காக இருக்கணும் அவர் உண்டமிச்சலை நாம் உண்ணுகிறோம்னு கொள்ள வேண்டும் நிச்சயப்படி வீட்டுல சமைக்கிறோம் எப்படியாவது பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணித்தான் குழந்தைகளுக்கும் பேரம்பேட்டிகளுக்கும் ஏழே கால கலைறாள் அதுக்குள்ள ஒரு பால் பழம் ஒண்ணுங்கோ இல்ல அதுக்குள்ள அரிசி சோறையை சமைச்சிருங்கோ இல்ல பத்து மணிக்கு சாப்பாடு தெரியல அந்த சாப்பாடுல கொடுத்துட்டுங்கோ எப்படியோ இதுக்கு எத்தனையோ சாத்து போக்கு நம்ம சொல்லி பார்க்கலாம் ஆனா உண்மை மாறப்போறது கிடையாது நமக்கு மனசு இருந்ததுன்னா கண்டிப்பா வகி கிடைக்கும் ஆகையால் பெருமானுக்காகவே சொல்ல வேண்டும் அவர் உண்டமைச்சரோம் நெருப்பு எவ்வளவு வெளிச்சம் ஆக விளக்குன்னு சொல்லலாம் நமக்கு தொழுவது மிக முக்கியம் அது அக்னிஹோத்திர முகத்தாலேயோ அல்லது பெருமானுக்கு ஆரத்தி முகத்தாலேயோ அல்லது நாம எப்பவுமே நெருப்பு செமையல் தானே பண்ணுகிறோம் அது முக்கியம் இது ரெண்டு விதத்தில் இது ஒரு நல்லத்துக்காக உபயோகப்படுத்தினோம்னா இப்படி அதே நெருப்பு அக்னிஹோத்தரத்தை தீயத்துக்காகவும் நாம உபயோகப்படுத்தலாம் இல்லையோ இப்படி போயிடும் மௌனம் காப்பது ஒரு ரெண்டு மூணு இடம் சொல்றேன் ஒருத்தர் பசுமாட்ட துறத்தின் வந்தார் ரிஷி உட்கார் மாடு உள்ள இருக்கா என்று துறத்தின் வந்தவர் கேட்டார் ரிஷி பதிலே பேசல பேசாம இருந்தார் இப்ப அந்த மௌனத்தினாலே மாடு கப்பித்தல் சரி யோகத்துல இருக்கார் உள்ள ஒன்னு இல்லை போல் இருக்கு அப்படின்னு வந்திருந்தோம் போயிட்டான் அவர் உண்மையில என்ன சொல்லியிருக்கா ஆமாம் பசுமாடு உள்ளே உள்ளது என்று கூறியிருக்க வேண்டும் சொன்ன என்ன இருக்கும் பசுமாடி இல்லையான இருக்கும் பசுமாட்டை இருக்குன்னு சொல்ல விரும்பினவர் இருக்குன்னு சொல்லி இருந்தால் உடனே போய் வெட்டி அப்ப பசுமாடி இல்லையா போயிருக்கும் பசுமாட்டை இருக்குன்னு என்ன வழின்னு பார்த்தார் தான் அப்ப பேசாமல் இருந்து ஒரு மௌனம் ஞாபகம் எவ்வளவு நன்மை பயந்ததுன்னு அடுத்த மௌனம் அர்ஜுனன் காத்த மௌனம் தூஷ்ணி பபுவான்னு கண்ணன் அர்ஜுனனுடைய கீதா சாஸ்திரத்தை உபதேசித்தான் அல்லவா தொடக்கத்திலேயே வரும் கையிலிருந்து காண்டிவம் சம்சத்தை ஹத்தாது கைதப்படி சென்றிருந்த காண்டி பவிலுக்கு இனி நான் சண்டை போட மாட்டேன் கோவிந்த முக்தூ கண்ணனை பார்த்து இனி சண்டையிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு மௌனமாக அர்ஜுனன் அமர்ந்தான் அப்போது பிரகசநிவ பாரத கண்ணன் கிடுக்கிடுன்னு சிரித்து கொண்டு பேச ஆரம்பித்தான் அங்க அர்ஜுனன் காத்த மௌனம் என்ன பண்றதுன்னு தெரியாதனால காத்த மௌனம் ஏற்கனவே ரிஷி காத்த மௌனம் என்ன பண்றதுன்னு தெரியாதனால மாட்ட காப்பாட்டணந்த காத்த மௌனம் இப்ப அர்ஜுனன் பண்றது சண்டை போடணுமா வேண்டாமா கொன்னா சரியா கொல்லாம விட்டுட்டா சரியா என்ன பண்ணும்னே தெரியலையே எடுத்த மௌனம் நல்லதா போச்சு அந்த மௌனத்தினாலதான் கீதையே நமக்கு கிடைச்சது இப்ப மூணாவது மௌனம் பார்ப்போம் ராவணன் சீத்தையை தூக்கி கொண்டு உயர பறக்கிறான் கீழே கோதாவரி தாயார் அப்ப கைகூப்பி சீத்தை வேண்டுகிறார் ஹம்சதாரண்டவா தீர்ணாம் வந்தே கோதாவரின் நதீன் க்ப்ரம் ராமாய் சம்சத்வம் சீதாம்பரதி ராவணா சீதையை ராவணன் சூச்சி போகிறான் என்று கோதாவரிய பார்த்துக்கொள் என்னை ராமனும் லட்சுமணனும் வந்து உன்னிடத்தில் தேடுவார்கள் அப்ப ராவணன் சீதையை தூக்கி போனான்னு சொல் சொல்லுவாயா சீத்த கேட்டுண்டா சரின்னு கோதாவரி தலையாட்டி சீட்டை பறந்து போயிட்டா ராமன் அவள் சொன்னா போலே வந்து நின்னான் கோதாவரி பதிலே பேசலே ராவணன் என்ன பண்ணிடுவானோ மௌனமா இருந்துருச்சு எவ்வளவு கெட்டே போச்சு பாருங்க காரியம் அப்ப மூணு மௌனம் பார்ப்போம் எல்லாம் வேணும்னு ஒரு பசுமாட்டை காப்பாத்தணும் மௌனம் அது நல்லது அர்ஜுனன் ஒண்ணு தெரியாத அதுவும் நல்லது மூணாவது கோதாவரி காத்த மௌனம் எவ்வளவு தீமையில கொண்டு முடிஞ்சிருக்கு அப்ப ஒரு மௌனமே பல பரிமாணங்களை எடுத்துக்கொள்ளுகிறது மான மௌனம் மானேன அதீத கல்வி கற்றல் ஆஷான இடத்துல கல்வி கற்க வேணும் கற்கனும்னா இதை கற்றுக்கொண்டு ஊரை எப்படி அழிக்கணும்னு தேட போறேன் என்று இருக்கக்கூடாது நல்லத்துக்காக ஒழுக்கத்துக்காக ராமனும் வசித்தரிடத்தில் கற்றான் கண்ணனும் சாந்தீபனிடத்தில் கற்றான் கல்விங்கிறது பெரியோர் நடக்கிற கற்கனும் இருக்க வேண்டும் கடைசியா மான யஜ் இன்னைக்கு நாம பல பேர் யாத யஜ்யம் வீட்டுல எல்லாம் ஹோமங்கள் எல்லாம் பண்ற பாருங்க சுதர்சன ஹோமம் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கா நாங்க போறேன் ஸ்ரீசூக்த ஹோமத்துக்காக கூப்பிட்டு இருக்கிறார்கள் அதெல்லாம் செய்ய வேண்டிய முறை செய்யணும் நமக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்ங்கிறதுக்காக எல்லாம் செய்யவே கூடாது உலகக்ஷேமத்துக்காகத்தான் பண்ண வேண்டும் ஜனேஜே மகாராஜா சர்பயாகம் பண்ணினார் அனைத்து பாம்புகளையும் அவிசுடனும் கடைசியாக பெரியோர்கள் வந்து தடுப்பிட்டார்கள் அது லோகத்தின் கஷேமத்துக்காக எதுவும் உலக கஷேமத்துக்காக செய்யப்படணும் இந்த நாளும் இரண்டு வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுக்கின்றன யோசித்துக்கொள் என்று சொன்னார் இனி அடுத்தது ஐந்தில் தொடங்குவோம் இந்த